வணக்கம் டிசம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சிறையில் பெண்கள் மற்றும் நீதிக்காக ஆணுகள் பற்றிய முதல் பிராந்திய மாநாடு சிம்லா நகரில் நடைபெற்றது இரண்டு விவசாயிகள் தங்களது வருமானத்தை அதிகரிக்க வருடத்திற்கு ரூபாய் பத்தாயிரம் இலவச மின்சாரத்தை வழங்கியுள்ள மாநிலம் ராஜஸ்தான் மூன்று தொழில் முனைவோருக்காக உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உன்னதி என்ற திட்டத்தை கர்நாடக மாநிலம் தொடங்கியுள்ளது நான்கு ஸ்போர்ட்ஸ் ஆஸ்திரேலியா என்று கௌரவிக்கப்பட்டுள்ள ரிச்சி பெர்னாட் என்பவர் கிரிக்கெட் விளையாட்டிற்கு ஐந்து விஞ்ஞானிகள் உருவாக்கிய சிறிய கோல வடிவிலான டைட்டானிக் டயாக்சின் என்பது பி ஸ்பேனால் இதனை அளிக்க பயன்படுகிறது அதாவது பிஐஎஸ் பிஎச்இ என்னால் பிபிஏ இதனை அளிக்க டைட்டானிக் டயாக்சின் பயன்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பணிக்குழுவின் தலைவர் மற்றும் பங்கு சந்தை உலக சம்மேளனத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இரண்டு பாதுகாப்பு மற்றும் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பிற்காக அதாவது ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பை உயர்த்த இந்தியாவுடன் உடன்படிக்கை செய்து கொண்டுள்ள நாடு எது மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள உள்துறை துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யார் நான்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் கிராமங்களில் வறட்சி போன்ற சூழ்நிலையை துல்லியமாக பகுப்பாய்வு செய்ய ஒரு வலைதளத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த வலைதளத்தின் பெயர் என்ன ஐந்து எத்தனையாவது இந்திய ரஷ்ய உச்சி மாநாட்டில் ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி